கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தையையும் அவரது மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராக ஆகும் வரை அவர் உண்மையான ஈமான் உள்ளவராக மாட்டார் இதை அபு ஹுரேரார் ரதியுல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்